அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இருந்தோம்பி இல் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு இல் இல்னா இல்லத்தில் இருந்து இருந்து ந இருந்து கொண்டு ஓம்பி வாழ்க்கைக்கு தேவையான பொருள்களை எல்லாம் பாதுகாத்து வாழ்வது எல்லாம் வாழ்வதற்கான செயல்கள் அனைத்தும் விருந்து விருந்தினரை ஓம் பி அன்புடன் உபசரித்து வேளாண்மை அந்த விருந்தினருக்கு உதவியினை செய்தற் பொருட்டு செய்வதற்காகவே யாம் திருக்குறிப்பு தொண்டர் சரித்திரத்திலே பார்க்கிறோம் பெரிய புராணத்திலே சலவை தொழிலாளியாகிய அவர் ஒவ்வொரு நாளும் சிவனடியார் ஒருவரின் துணியை துவைத்த பிறகே பிறருடைய துணிகளை துவைப்பது என்று ஒரு விரதம் வைத்திருந்தார் ஒருநாள் நெடுநேரமாகியும் ஒரு சிவனடியாரையும் காணவில்லை மிகவும் வருத்தப்படுகிறார் கல்லில் தலையை மோதி இறக்கவும் முற்படுகிறார் இறைவனே சிவனடியார் வடிவத்தில் தோன்றுகிறார் இதை நாம் கேள்விப்பட்டிருக்கலாம் பார்த்திருக்கலாம் பெரிய புராணத்தில் வீட்டிற்கு விருந்தாளி நாள்தோறும் வரவேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும் விருந்தாளி எப்பொழுது போவார் என்று எண்ணக்கூடாது கிராமங்களில் இன்றும் இந்த பண்பாடு இருந்து கொண்டுதான் இருக்கிறது நகரங்களில்தான் பெரும்பாலும் விருந்தோம்பல் நலிந்து போய்விட்டது கிராமங்களில் இன்றும் அக்கம் பக்க வீடுகளில் இணக்கமான சூழ்நிலை இருக்கிறது மனிதநேயம் இருக்கிறது அதனால் விருந்தாளியை கவனிப்பது அவர்களுக்கு சிரமமாக இருப்பது கிடையாது தொலைக்காட்சியின் பாதிப்பு இருந்தாலும் கூட கிராமத்து மக்கள் விருந்தோம்பலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் என்றே நான் கருதுகிறேன் அவ்வப்பொழுது பார்க்கவும் செய்கிறேன் விவசாயம் சார்ந்த வாழ்க்கை முறையின் தனிச்சிறப்பு அது பிரிய புராணத்தில் அப்பூதியடிகளை பற்றி சேக்கிழார் இவ்வாறு சொல்லுகிறார் வடிவுதாம் காணார் ஆயும் மண்ணு சீர் வாக்கின் வேந்தர் அடிமையும் தம்பிரானார் அருளும் கேட்ட அவர் நாமத்தால் படிப்புகள் மடங்கள் தண்ணீர் பந்தர்கள் முதலாயுள்ள முடிவிலா அறங்கள் செய்து முறைமையால் வாழும் நாளில் அப்படின்னு பாடல் திருநாவுக்கரசரை நேரில் பார்க்காமலேயே வடிவுதாம் காணார் ஆனால் அவர் மீது மிகுந்த அன்பு கொண்டு பல மடங்களையும் தண்ணீர் பந்தல்களையும் அவர் பெயரில் வைத்து அறம் வளர்த்தார் அப்பூதியடிகள் என்று நாம் பெரிய புராணத்திலே காண்பது மகிழ்ச்சியை தருகிறது இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற்